நன்றினை வானொலிகளோ இ மாவட்டம் சேந்தமங்கலத்தில் இருந்து ஓய்வு பெற்ற நல்லாசிரியை அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அறிவே ஆற்றல் நாலட் பவர் பள்ளுவருந்தகை அறிவுடையவர்களை மிக அழகாக சித்தரித்துள்ளார் அறிவுடையார் எல்லாம் அறிவிலார் என்னுடைய ரேணும் நிலர் என்கிறார் அதாவது அறிவுடையவர்கள் யாதொன்றும் இல்லாதவராயிருந்தாலும் எல்லாம் உடையவராகவே கருதப்படுவார்கள் அறிவில்லாதவர்கள் எல்லாம் உடையவராயிருந்தாலும் ஒன்றுமே இல்லாதவராகவே கருதப்படுவார்கள் எனவே ஒருவர் வாழ்க்கையில் மேன்மை பெற ஊக்கத்துடன் கூடிய அறிவே துணை நிற்கும் சமையல்காரன் ஒருவன் தனது அறிவால் தன் முதலாளியை சாதுரியமாக எப்படி ஏமாற்றி தப்பித்தான் என்பதை இக்கதையின் வாயிலாக அறியலாம் ஒரு வீட்டில் மதியூகி என்ற ஒரு சமையல்காரன் இருந்தான் ஒரு நாள் அந்த வீட்டு முதலாளி தன் சமையல்காரன் கையில் இரண்டு மாம்பழங்களை கொடுத்து இன்றைக்கு என் நண்பர் ஒருவர் நம் வீட்டிற்கு வருகிறார் அதனால் இந்த மாம்பழங்களின் தோளை சீவி துண்டங்களாக நறுக்கிவை அவர் வந்ததும் எங்கள் இருவருக்கும் இப்பழங்களை கொண்டு வந்து கொடு என்று சொல்லிவிட்டு தன் வேலைகளை கவனிக்க சென்றார் சமையல் காரணம் மாம்பழங்களின் தோளை சீவி நறுக்கினான் அப்போது பழம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக ஒரு துண்டை எடுத்து ருசி பார்த்தான் ருசி கண்ட பூனைக்கு மதி கெட்டு விடுவது மாம்பழம் மிகவும் தித்திப்பாய் இருக்கவே எல்லாவற்றையும் சமையல்காரனே தின்றுவிட்டான் அப்போது முதலாளியின் நண்பர் வீட்டிற்கு வந்தார் சிறிது நேரம் கழித்து அவ்வீட்டு முதலாளி சமையற்காரனிடம் வந்து என்னப்பா பழங்களை விட்டாயா என்று கேட்டார் சமையற்காரன் தோளை கூட சீவ முடியாமல் நம் வீட்டு கத்தி மழுங்கி இருக்கிறது என்று கூறி ஒரு கத்தியை தன் முதலாளியிடம் காண்பித்தான் உடனே அந்த முதலாளி சமையல்காரனிடம் இருந்த அந்த கத்தியை வாங்கி கொண்டு போய் ஒரு கள்ளி நன்றாக தீட்ட ஆரம்பித்தார் அப்போது சமையல்காரன் இதுதான் சமயம் என்று நினைத்து தன் முதலாளியின் சென்று ஐயா யாரோ நீங்கள் எனக்கு தெரியாது பார்த்தால் உங்களை பாவமாக தெரிகிறது நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள் எனது முதலாளிக்கு உங்கள் மேல் ஏதோ கோபம் என்று நினைக்கிறேன் உம்முடைய காதுகள் இரண்டையும் சிவி அனுப்புவதற்காக உம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை கூட்டிக் கொண்டு போய் தன் முதலாளி கத்தியை தீட்டிக்கொண்டிருப்பதை கதவின் இடுக்கு வழியாக பார்க்கச் சொன்னான் இந்த காட்சியை கண்ட நண்பன் சமையல்காரன் கூறியது உண்மை என நம்பி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அலறி அடித்து ஓடினான் உடனே சமையல்காரன் தன் முதலாளியிடம் சென்று முதலாளி உங்கள் நண்பர் இரண்டு மாம்பழங்களையும் தூக்கி ஓடுகிறார் என்று கூக்குரலிட்டான் கத்தியை தீட்டிக் கொண்டிருந்த முதலாளி அந்த கத்தியை கூட கீழே போடாமல் வாசலுக்கு வந்து தன்னுடைய நண்பனை கூவி அழைத்து ஒரு பழத்தை கொடுத்துவிட்டு போ என்று சாடையில் ஒன்று ஒன்றுதான் ஒன்றே ஒன்றுதான் என்று கத்திக்கொண்டே அவனை பின்தொடர்ந்து ஓடினார் அதை அந்த நண்பன் தன் செவிகளில் ஒன்றே ஒன்றை சீவி விடுவதாக சொல்கிறாரோ என்று நினைத்து கொண்டு முன்னிலும் அதிவேகத்துடன் பறந்தோடினான் அந்த முதலாளியும் முடிந்தவரை தன் நண்பனை துரத்திக்கொண்டே சென்று அவனை பிடிக்க முடியாமல் வீடு வந்து சேர்ந்தார் சமையற்காரன் தன்னுடைய சாமர்த்தியத்தை நினைத்து நினைத்து சந்தோஷம் அடைந்தான் வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செபிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடைத்தவர் தேன்மொழி முத்துகுமார